வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நமக்கு ஏற்படக்கூடிய காயங்களிலேயே மிக ஆழமானது அல்லது என்றைக்குமே மறையாது இருக்கக்கூடிய வடுவை ஏற்படுத்தக்கூடிய காயம் என்பது பிறருடைய சொற்களிலிருந்தே ஏற்படுத்தக்கூடும் ஏனென்றால் வேற எவ்வகையில் காயம் ஏற்பட்டிருந்தாலும் அதனை ஆற்றிவிட மருந்துகள் உண்டு ஆனால் ஒருவருடைய சொற்களால் ஏற்படுத்தப்படக்கூடிய காயத்திற்கு ஒருபோதும் மருந்தே இல்லை இன்னும் சொல்ல போனால் அந்த காயம் ஏற்படுத்தக்கூடிய முழுவதும் அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும் ஒரு சிறுவன் பள்ளிக்கு செல்கிறான் அவருடைய பெற்றோர் வறுமையான சூழலில் இருந்து அந்த சிறுவனை படிக்க வைக்கிறார்கள் ஆனால் அந்த சிறுவனுடைய ஊரில் இருக்கக்கூடிய பலரும் அவனை மிகவும் ஏளனமாகவும் ஏதோ ஒரு காரணத்திற்காக இழித்து கூறுகிறார்கள் அந்த பெற்றோரையும் சேர்த்து இவர்களுக்கு பின்பு இந்த சிறுவனை பார்த்துக் கொள்வது யார் என்கிற அளவிற்கு சிந்திக்கிறார்கள் வார்த்தைகளையும் அந்த வார்த்தைகள் பெற்றோரையும் மிகவும் காயப்படுத்துகிறது அந்த காயத்தினை சொல்லி சொல்லி அந்த பெற்றோர் அந்த சிறுவனை வளர்த்தெடுக்கிறார்கள் பள்ளி பறிப்பை முடிக்கிறார் கல்லூரி படிப்பை முடிக்கிறார் நல்ல பணிக்கு சென்று தற்பொழுது யாரெல்லாம் அந்த வடிவை ஏற்படுத்தினாரோ அவர்களை விடவும் சமூகத்தில் ஓரளவிற்கு உயர்ந்த நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள் ஆக பிறர் அவ்வாறான சொற்களை உதித்து அந்த வடுக்களை ஏற்படுத்தியதன் காரணமாக அந்த சிறுவன் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ள முயற்சி செய்தார் ஆனால் இது எல்லா நேரங்களிலும் நடைபெறுமா என்றால் நிச்சயமாக இல்லை எதிர்விழவுகளையும் இந்த வடுக்கள் ஏற்படும் ஆயிரத்தி எட்நூறுகளில் பிரான்ஸ் நாட்டை ஆண்ட நியூரோ மன்னர் மக்கள் ரொட்டி துண்டுகளுக்கே கஷ்டப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்ட பொழுது ரொட்டி துண்டுகள் இல்லை என்றால் என்ன கேக் வாங்கி சாப்பிடலாமே என்று மிக சாதாரணமாக கூறி சென்று விட்டேன் சில நேரங்களில் உத்வேகத்தை அளிக்கலாம் ஆனால் பல நேரங்களில் எதிர்விளைவுகளையே ஏற்படும் ஏனென்றால் மனிதர்களுக்கு இயற்கையாகவோ ஏன் தீயினாலோ ஏற்படக்கூடிய காயங்களை மிக எளிதாக ஆற்றிவிடும் ஆனால் பிறருடைய சொற்களினால் ஏற்படக்கூடிய வடுவை என்றைக்குமே நம்மால் ஆற்றிட முடியாது என்பதுதான் உண்மை இதை வள்ளுவர் கூறும் பொழுது தீயினால் ஏற்படுத்தப்படக்கூடிய அல்லது வடு மருந்துகளாலோ அல்லது காலப்போக்கிலோ ஆறிவிடும் அல்லது மறைந்துவிடும் ஆனால் ஒருவருடைய சொல்லினால் ஏற்படுத்தப்படக்கூடிய வடு என்பது என்றைக்குமே மறையாது அது எப்பொழுதும் ஆறாது உள்ளத்திலேயே இருக்கும் என்று கூறுகிறார் ஆகையினால் நாம் பிறர் மனதை காயப்படுத்தாத சொற்களை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் பிறருடைய மனதில் வடுவை ஏற்படுத்தாமல் பேசுவது நம்மையும் மேன்மைப்படுத்தும் நம்மோடு இருப்பவர்களுக்கும் அது மகிழ்ச்சியை கொடுக்கும் திருக்குறள் அறத்துப்பாடு அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை குரல் எண் நூத்தி இருபத்தி ஒன்பது உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு மீண்டும் குரல் தீயினால் சுட்ட உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி